الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اللهم صل على سيدنا محمد النبي الامت دي وعلى اله واصحابه وسلم تسليما ما بعد گنی ابھی اوپر یو بل اللہ تعالی دیار بل நேற்று அல்லாஹின் திருத்தூதர் முகமது சல்லாஹு அலி வல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நபியினுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில அபத்துல்லா புதுப்பித்து அதைத் தொடர்ந்து நபி அவர்கள் தங்களுடைய நாற்பது வயதிற்கு முன்னர் சுமார் மூன்று ஆண்டு காலங்கள் இனம்புரியா தனிமையிலே தவம் இருந்தாற்போல் இபாதத்துகளிலே ஈடுபட்டிருந்தது நவீனுடைய நாற்பது வயது நிரம்பி நாற்பத்தி ஒன்றாவது வயது ரமலானுடைய மாதம் பிற இருபத்தி ஒன்றிலே அல்லாஹவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்து ரிசாலத்தை கொடுத்து அல்லாஹவர்களை கண்ணியப்படுத்தியது அதன் பின்னர் ஏற்பட்ட சில விதமான மாற்றங்கள் நாம் அதை நேற்று கண்டோம் நபியவர்களுக்கு அல்லா நுபுவத்தை கொடுத்து முதல் முறையாக வகை அறிவிக்கப்பட்ட பின்னர் இரண்டாவதாக தொடர்ந்து வகை சூடு பிடிக்காமல் ஒரு சிறு இடைவேளை வரலாற்றிலே அதற்கு பதரத்துடைய காலம் இடைவெளி காலம் என்று சொல்லுவார்கள் இடைவெளிக்கு பின்னால எவ்வளவு கால இடைவெளியா இருந்துச்சு வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து மூணு வருட காலம் இடைவெளியா இருந்துச்சு இரண்டரை வருட காலம் பெரும்பாலான அல்லது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி அவ்வளவு காலம் அல்ல சில மாதங்கள் மட்டும் இடைவெளி இருந்தது பின்பு வகை தொடர ஆரம்பித்து விட்டது இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதருக்கு வந்த வகை போர்வை போர்த்திய நபிய என்று ஐந்து வசனங்களை பணி ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து சுமார் மூன்றாண்டு காலங்கள் ரகசியமாகவே இருந்தது பணி மார்க்கெட்டுக்கு வரணும் பொது அழைப்பு அல்ல முதல்ல நபியை கொண்டு ஈமான் கொண்டது மகனாக இருந்துள் உண்டு இவங்களுக்கு நபியினுடைய வளர்ப்பு மகன் என்று பெயர் இல்லா நபியின் நேசர் என்ற சிறப்பு பெயரும் இவர்களுக்கு உண்டு எப்படி இவங்க நபிக்கு வளர்ப்பு மகன் ஆனாங்கன்னு சொன்னா இவங்க அசல்ல வந்து ஹதிஜா நாயகிக்கு உள்ள அடிமை திருமணத்துக்கு முன்னாலேயே ஹதிஜா நாயகினுடைய அடிமை இவர் எப்படி அடிமையா இருந்தாரு இவருடைய எட்டாவது வயதுல இவருடைய எட்டாவது வயதுல குழந்தையா இருக்கும்போது இவருடைய ஊர்ல இருந்து யாரோ இந்த பையனை திருடிட்டு வந்து மக்கள இந்த பையனை அடிமைன்னு பேர் சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க உண்மையில அடிமை அல்ல இவர் திருடப்பட்டவர் குழந்தைய திருடிட்டு வந்து மக்காவுல அடிமை விற்கப்பட்டவர் கதிஜா நாயகினுடைய பராமரிப்புல இருந்தவர் திருமணத்துக்கு பின்னாலே இந்த அடிமையை தன்னுடைய கணவருக்கு பரிசா கொடுத்துட்டாங்க அன்பளிப்பா அகல்நாயகன் செல்லும் செல்ல அவங்களுடைய பராமரிப்புல வந்துருச்சு இந்த புள்ள சிறிது காலம் இவருடைய பெற்றோர்கள் இவருடைய ஊர்ல குழந்தையான தகவல் மக்காவில குடும்பத்தில் இவருடைய பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமா போச்சு என்ன மக்காவுல இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிமுடைய பாரம்பரியம் வாக்கு மாறாதவர்கள் நியாயமானவர்கள் நம்ம புள்ள கிடைச்ச சந்தோஷத்துல வர்றாரு அவர் பெயர் ஹாரிஸ் என்னுடைய உடன்பிறப்பு தயவு செய்து எங்க குழந்தை எங்கள்ட்ட கொடுத்திருக்கேன்னு கேட்கிறார் குறையான நபி சொன்னாங்க அவருடைய பெற்றோர்கள் இவர் இவர்கள் அவருடைய பெற்றோர்னு தெரியாது நபிக்கு அவரை கூப்பிடுற உங்களை பெற்றோராக ஏற்றுக்கொண்டு வர சம்மதித்தால் சந்தோஷமா கூப்பிட்டு போங்க வரல மாட்டேன்னு கட்டாயப்படுத்தி அனுப்ப மாட்டேன் மறுக்கும் கூப்பிடுங்க சிறிய தந்தை அடையாளம் காட்டினாங்க நீங்க போயிருங்க அவர்களோடு முடிவெடுக்கும் அடுத்து உடனே சொன்னச்சு அப்போதெல்லாம் நபி நபியாக அறிவிக்கப்படவில்லை உங்களை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போறதுக்கு ஒரு காலத்திலும் நான் சம்மதிக்க மாட்டேன் உங்களுக்கு பகரமாக வேறு யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் ஆயுதார்கள் தூதராக அறிவிக்கப்படல இறை தூதராக மாறுவதற்கு முன்னரே அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை சார்ந்தோர்களெல்லாம் பெற்றோரை விட்டுட்டு கூட கூட வாழ்றதுக்கு விரும்பினாங்க நபிக்கு கோபம் வந்துருச்சு கைய பிடிச்சாங்க பக்கத்தில் நின்னாங்க கூடியிருந்த எல்லா சபைக்கும் அறிவிச்சாங்க இந்த செய்தி இப்போது அறிவிக்கிறேன் உண்மையில் இவர் என்னுடைய மகன் இனிமேல் இவர் என்னுடைய அடிமை விட்டு நான் என் மகனாக ஏற்பேன் எனக்கு அவரும் அவருக்கு நானும் வாரிசாகும் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு பெறக்கூடிய எல்லா உரிமையையும் பெறுவார் நான் அவருக்கு அவர் எனக்கு வாரிசாகும் இவர் என்னுடைய மகன் இனி என் அடிமை இல்லை இதை கேட்ட உடனே பெற்றவங்களுக்கும் சந்தோஷமா போச்சு நம்முடைய மகன் இங்க அடிமை வாழ்க்கை வாழல கூப்பிட்டு பார்த்தாங்க ஆள் வரலன்னு விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க நவியனுடைய வளர்ப்பு மகன் என்ற பெயரில் இதிலிருந்து அவருக்கு அழைப்பே எப்படின்னா ஜைது முகமது தான் மகன் ஜெயிது எதுவரை இந்த பேரிலேயே தொடர்ந்தாங்களை உண்மையான பெற்றோர்களுடைய பெயரோடு இணைத்து சொல்லுங்கள் நம்ம பேருக்கு முன்னால இன்சையில் போட்டுக்கிறோம் இந்த கலாச்சாரம் எங்கிருந்தோ இறங்கியது தமிழை மூச்சாக கொண்டவர்கள் கூட இன்சையில் தமிழ்ல போட்டுக்கிறாங்க இப்ப போன்ற கலாச்சாரமே நம்ம கலாச்சாரம் பெயரோடு சேர்த்து எழுத வேண்டும் முகமது அப்துல்லா என் பேர் என் தந்தையுடைய பெயரோடு சேமித்தான் சொல்லணும் இது இஸ்லாமிய மரபு தமிழர் மரபுலே கிடையாது இன்சையில் யாருடைய வரவாலோ கிடைத்தது நமக்கு குழந்தைகளை உண்மையான தந்தையோடுதான் இணைத்து சொல்லணும் வளர்ப்பு தந்தையோடு மாற்ற தந்தையோடு இணைத்து சொல்லக்கூடாது என்ற தடை வரும் வரை இவங்களுக்கு பேர் முகம்மதுடைய மகன் சயித் நபியினுடைய வளர்ப்பு மகனாக நபியின் வீட்டில் இருந்துட்டு அப்போ முத முதல்ல அண்ணலாரை கொண்டு ஈமான் கொண்டவங்க ரகசிய பிரச்சாரத்தினுடைய முதல் ஜீவன் அன்னை ஹரிஜா ரதிகள் இரண்டாவது பாத்தீங்கன்னா மூணாவது அன்னாருடைய உச்ச நண்பர் அபூபக்கர சித்திய கருதி எல்லா நபியினுடைய உச்ச நண்பர் நபிக்கு இவங்களுக்கு ரெண்டு வயசு வித்தியேசம் நபி கிபி ஐநூத்தி எழுபத்தி பிறந்தாங்க இவங்க எழுபத்தி மூணுல பிறந்தாங்க ரெண்டு வயசு வித்தியேசம் இளமையிலிருந்தே பாலிய பருவத்திலிருந்தே நெருங்கிய நண்பர்கள் நாலாவது நபியினுடைய வீட்டிலே வளர்ப்பு மகனாக வளர்ந்து கொண்டிருந்த ரபீபுர சூழ் இல்லாத்த அழிரதி இல்லாகுங்க அவங்க இந்த நேரத்தில் சுமார் பத்து வயது மதிக்கத்தக்க குழந்தையா இருந்தாங்க நாலு பேர் தான் நபியை கொண்டு ஈமான் கொண்ட முதர் ஆசாமிகள் இவங்க தான் முத முதல்ல நபியை கொண்டு ஈமான் பண்றாங்க அதுக்கு அடுத்த செட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரகசியமா உழைச்சு இவங்க ஒரு அஞ்சு பேருக்கு ரெடி பண்ணாங்க அதற்கு உஸ்மான் ரதிகள் தான் ராகும் ரொம்ப ஆரம்ப காலத்துல சில நாட்கள் கழித்து அடுத்து நிறைய சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹர்த் பிலால் ரவி எல்லாரும் வந்தாங்கல்லாஹ் வந்தாங்க அவங்களுடைய மகன் அம்மார் வந்தாரு அந்த அம்மாவுடைய கணவன் குடும்பத்தோட அப்படியே வந்தாங்க அவங்களுடைய மகன் அம்மா அம்மார் தாயி தூணு பேரும் கூட்டமாக பகிரங்கமா இருந்த மூன்றாண்டு காலத்தில் வரலாற்று ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை தொகுப்பின்படி நூற்றி இருபது மேலாக இரகசியமாகவே பிரச்சாரத்தில் முஸ்லீம்களா மாறி இதுவரை இதுவரை இஸ்லாமிய பிரச்சாரம் வெளிவரவே இல்லை எதிரிகளுக்கு யாருக்கும் தெரியாது மூணு வருஷத்துக்கு அப்புறம் சுமார் ஹிதிரி நாலாவது ஆண்டுல ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வகை தடைபட்டு போச்சு அதுக்கு அடுத்து அல்லாஹுடைய உத்தரவு வந்த உடனே ரகசியமா பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ரகசிய பணி மூன்று ஆண்டு காலம் ஓடுச்சு நாலு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி நபியே முதல்ல உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் இந்த வருது வந்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் இதுக்கு அப்புறம் தான் பகிரங்கமா பிரச்சாரத்தை கொண்டு வர்றாங்க இதுக்கு அப்புறம்தான் வெளியில நபியனுடைய பிரச்சாரம் பகிரங்கமா தெரிய ஆரம்பிக்குது இப்போதுதான் சகாமலையின் மீது ஏறி நபி தன்னுடைய உறவுகள் ஒவ்வொரு குடும்பமா பெயர் சொல்லி அழைத்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நபி ஒரு விரிவுரை கொடுத்தாங்க ஒரு நீண்ட உரை கொடுத்தாங்க எதுக்கோ கூப்பிடுறாரு கடைசியில இதுக்கு தானான்னு சொல்லி சப்புண்டு போய் திரும்ப போனாங்க அபுலகம் மட்டும் நபிய மன்னவாரி தூத்திய கதை நபியை திட்டினது அதுக்கப்புறம் அவனை சபித்து அல்லா தப்பத்தியதா சூராவை இறக்கி வைத்தது இங்குதான் நாலாவது ஆண்டில இஸ்லாமிய பிரச்சாரம் பகிரங்கம் ஆயிடுச்சு எனவே துன்மார்க்கர்கள் தீயவர்களுடைய நோக்கு அவர்களுடைய பார்வை முஸ்லீம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பதிய ஆரம்பித்து விட்டது பதிய ஆரம்பிச்சிருச்சு இதுல பாத்தீங்கன்னா முசரதே அகமதுல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் அப்துல்லா சொல்லுவாங்க இஸ்லாமை பகிரங்கமாக ஆரம்பத்தில் வெளிப்படுத்தியவர்கள் ஏறுநபர்கள் ஏழு பேர் தான் முத முத பகிரங்கமா இஸ்லாத்தை வெளிப்படுத்தினாங்க முதல்ல அல்லாஹின் திரு தூதர் முகமது சல்லா அருண்டாவது அல்லாஹுடைய தூதருக்கு அவங்களுடைய குடும்பம் துணை நின்றது அபுபக்கர் சித்திய கருதி எல்லாமோ அறியப்பட்ட பெரிய மனிதர் என்பதாலே அவங்களுக்கும் தேவையான பாதுகாப்பு இருந்துச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதற்கு அம்மா ரவி எல்லாம் அவங்க அதற்கு யாச ரெல்லாக பேரும் பாதுகாப்பு இல்லாததாலே வசமா மாட்டிக்கிட்டாங்க கடுமையா சித்திரவதை செய்யப்பட்டாங்க அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு வேதனை செய்யப்படணுமோ வேதனை செய்யப்பட்டாங்க நாலாவது வருடத்திற்கு பின்னர் வரலாறுகள் தொடர்ந்து கடுமையான நோவிலை ஒரு முறை அதற்கு உமர் ரதியும் அவர்களை பார்ப்பதற்காகும் அந்த ஏழு பேரத்தில் ஒருத்தவங்க ஆரம்ப காலத்திலேயே தன்னுடைய இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தின சந்திக்க வர்றாங்க பின்னால் வருகிறது வருடம் தான் வரவேற்று அமீர் தான் அமர்ந்திருந்த இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க ஆரம்ப காலத்திலேயே வந்து சொல்லுளை அனுபவித்தவர்கள் உள்ளவர்கள் நீங்கள் தான் இதுல உட்காடு நீங்கள் தான் உங்களை விடவும் பெரிய தகுதியுள்ளவர் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் ஒருத்தர் நீங்களாக நீங்கள் தான் முழுக்க முழுக்க தகுதியுள்ளவர்கள் உடனே ஹப்பாபு கேட்டாங்க யார் அந்த ஒருத்தர் என்னை விடவும் தகுதி மிக்கவர் உடனே அமீர் அவங்க பிலால் ரெல்லாக விடவும் அவங்க மார்க்கத்துக்காக துன்பப்பட்டவங்க ஒருத்தர் தான் உங்களை விடவும் தகுதி மிக்கவர் அறத்து சொன்னாங்க இல்லை அமீரு தவறு என்னை விடவும் தகுதி மிக்கவர் அல்ல ஆரம்பிற்கு வந்தவர் அடிமை உமையாவுடைய அடிமை இஸ்லாத்தினுடைய கடும் விரோதி கையில மாட்டிக்கிட்டு மார்க்கத்துக்காக வேதனைப்பட்ட காலத்தில் அந்த தீயர்களிலேயே கூட ஒரு சிலர் இவங்க மேல அபிமானத்தோடு இருந்தாங்க மற்றவங்க வேதனை செய்யற நேரத்தில் போதும் போது வேணா நிறுத்து நிறுத்து சொல்றதுக்கு கெட்ட கூட்டத்திலேயே கூட அல்ல இவர்களுக்கு உதவுகிற ஒரு சில நல்ல உள்ளங்களை வச்சிருந்தான் அந்த பரிதாபம் இந்த ஹப்பாவுக்கு அது கூட கிடையாது என்னுடைய எதமானவர்கள் என்ன கொடுமை பண்ணும்போது போதும் நிறுத்துன்னு சொல்றதுக்கு நாடு இல்லை ஒரு நாள் என்ன வந்து ஊருக்கு வெளியில ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் ஒரு சின்ன நெருப்பு குண்டம் ஒண்ணு போட்டாங்க ஒரு சின்ன குண்டம் பெரிய அகலி அல்ல ஒரு நெருப்பு குண்டம் ஒண்ணு போட்டாங்க நெருப்பு குண்டம் போட்டு என்னுடைய நெஞ்சு மேல மிதிச்சுக்கிட்டான் மிதிச்சுக்கிட்டு என்னிடம் பேரம் பேசுகிறார்கள் மார்க்கத்தை விட சொல்லுகிறார்கள் சொன்னாங்க கொதித்து போன கங்காய் போன அந்த கட்டைகளும் பூமியும் என்னுடைய முதுகு சதையில் தான் குளிர்ந்து அணைச்சது வழியில் அணைவதற்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை கலட்டி முதுக காட்டினாங்க நல்ல நெருப்புல வெந்து போய் சதை அப்படியே இயல்பாக ஆறி இருந்தார் எப்படி மேனு பல்லமா வெல்ல இருக்குமோ தன்னுடைய முதுகை காட்டிய உடனே பார்த்த உமரலியல் தான் முகம் சொல்லிச்சுட்டாங்க இவ்வளவு கொடுமையா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்காக தியாகம் சொல்லனா துன்பங்களை வர்ணிக்க முடியாத துயரங்களை பெற்ற பெருமக்கள் இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல சகாபாக்களுக்கு நிறைய துன்பம் நிறைய துன்பம் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல அந்த துன்பம் எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் கூட அல்லாஹுடைய ரசூலையும் விட்டு வைக்கவில்லை வரலாற்று நூலில் எழுதப்பட்ட கூட்டமாக ஒரு கூட்டம் இருந்தது நான் என் தந்தையிடம் கேட்டேன் என் தந்தை சொன்னார் குறைசி குலத்திலே ஒருவர் மதம் ஆடிவிட்டார் அவரை பார்ப்பதற்காகவும் அவரோடு உரையாடுவதற்காகவும் கூடியிருக்கிற கூட்டம் என்று சொன்னார் என்ன நடக்குது மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏகத்துவ கொள்கையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹை பற்றிய அறிமுகத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபி சொல்லி முடிச்ச உடனே கூட்டத்துல சொன்னாங்க கூட்டத்தில் இருந்த சிலர்கள் நபியனுடைய பேசுறவங்க பேசினாங்க மன்னவாரி தூத்துறவங்க இன்னும் சில துர்பாக்கிய கையிலே தண்ணீரையும் இன்னொரு பொருளையும் எடுத்து வருகிறார்கள் தண்ணீரையும் இன்னொரு பொருளையும் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த மனிதருக்கு முகம் ரசூல் கொடுக்கிறாங்க நபி வாங்கி ஒழு செஞ்சுக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறார்கள் பதட்டத்துல மேல போட்டிருந்த தல விலகி இருக்கும் போங்களுடைய நகரு தெரியுது அரபியில நகருன்னு சொன்னா மேல இருக்கிற்குற கீழே வெளி தெரிந்திருக்கும் போது பெருமக்களே இப்போதெல்லாம் கோஷாவுடைய சட்டம் இறங்கவில்லை நபி மதீனாவுக்கு ஹிஜரத்துக்கு போய் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் சட்டம் வருது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இன்னும் ஐந்து வருடங்கள் கூட நிறைவு பெறவில்லை நபி சொன்னாங்க பெருமக்களே தாய்மார்களே கவனத்தில் கொள்ளுங்கள் எவ்வளவு இக்கட்டான எவ்வளவு நெருக்கடியான நிலையாக இருந்தாலும் அல்லாஹம்கு கொடுத்திருக்கிற கிரீடம் அல்லாஹம்கு வழங்கிய கௌரவம் பெண்களுக்கு நம்முடைய கோஷா நம்முடைய புர்கா ஒருபோதும் தளரக்கூடாது காலத்தின் சூழல் தலைப்பு அது இல்லை என்பதாலே அதை விரிவாக பேச முடியாது மீது நம்முடைய மார்க்கத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற கலாச்சார யுத்தம் ஆடை குறைப்பு இஸ்லாமிய பெண்களுடைய கோஷாவுக்கு மாற்றமான முறை என்பது திட்டமிட்டு நம்முடைய எதிரிகளால் திணிக்கப்படுகிற கலாச்சாரம் சொல்ல போனால் நம்மின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கத்தின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிற யுத்தம் அது பழிகடாவாகிவிடக் கூடாது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மார்க்கம் குவை நேசிப்பவர்களே அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்களே அல்லாஹுடைய பொருத்தத்தை வாழ்வின் எல்லா நிலையிலும் யாசிப்பவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கிய கிரீடம் கொடுத்த கௌரவம் ஒருபோதும் நம்மை கூடாது ஒருபோதும் வாழ்க்கையில் எப்படி எப்படி அனுஷ்டிக்கலும் ஒருபோதிலும் அதில் யாதொரு குறையும் வரக்கூடாது நபி சொன்னாங்க நகரை இழுத்து மூடுங்கள் உன் தந்தையின் உன் தந்தையின் மீது ஏற்படுகிற இந்த நிலைக்கு எல்லாம் நீ பயப்படாதமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க இந்த ஹதீசை அறிவிக்கிற சகாபி கேட்பாங்க நான் என் தகப்பனார்ட்ட கேட்டேன் வந்துட்டு போற அந்த பெண் யாருன்னு கேட்டேன் என் தகப்படார் சொன்னாரு அவங்கதான் நபியனுடைய மூத்த மகள் ஜை சொன்னாரு நபியனுடைய மூத்த மகள் ஜை சொன்னாரு அன்பிற்குரிய பெருமக்களே நபியும் கூட இந்த ஹதீசிலே இது போன்ற ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் பதியப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே நமக்கு ஒரு உண்மை தெளிவாக புரிகிறது அடியார்களிலே அல்லாவுடைய படைப்பிலே மனிதர்களிலே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு அதிகமாக பயன்பட்டவர்கள் நமக்கு தெரியும் மனிதர்களிலேயே இன்னும் சொல்ல போனார் அல்லாவுடைய படைப்பிலேயே அல்லாஹிற்கு மிக விருப்பமானவர்கள் முகமது ரசூலுதான் ஏனென்றால் அல்லாவுடைய படைப்பிலேயே அல்லாவுடைய மார்க்கத்துக்காக ரொம்பவும் வேகப்பட்டவங்க அவங்க மேற்கொள் உயர்வு எடுத்து நடப்பதிலும் மார்க்கத்துக்காக நாமும் நம்முடைய பலங்களும் பயன்படுவதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹருடத்திலே நம்முடைய உயர்வை தீர்மானிக்க கூடிய காரணிகள் அவைகள் அல்லாஹருடைய தூதர் இந்த அளவுக்கு நோவிரிப்படுத்தப்பட்டார்கள் நாலாவது ஆண்டு முடியுது நாலாவது ஆண்டுல தான் அல்லாஹு வசனத்தை இறக்கி வச்சா சாபாக்கள் இருக்கிற இடத்துல தாங்க முடியலன்னா ஈமாரை பாதுகாக்க ஊற விட்டு கிளம்புங்க செய்யுங்க குறிப்பிட்டேன் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முறையாக அனுப்பப்பட்ட ஐந்தாவது ஆண்டு மக்காவில் இருந்து இன்றைய எத்தியோப்பியாவிற்கு ஒரு டீம் பனிரெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் கொண்ட பதினாறு பேர் கொண்ட குழு எதிரச் செய்கிறார் அதுக்கடுத்து அதே ஐந்தாவது ஆண்டினுடைய ரமலானிலே நதியவர்கள் காபாவிலே ஹரமிலே புற்பானை சத்தமாக ஓதுகிற வாய்ப்பு போனவங்க அதே வருஷம் சவ்வால் மாசம் தவறான தகவல் கிடைத்து நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாள் தவறாரே மக்கா முழுவதுமே இஸ்லாமாக மாறிடுச்சுங்கிற தகவலா தவறான தகவல் கிடைத்து ஹபஷாவுக்கு போனவங்க மக்காவுக்கு திரும்பவும் வர்றாங்க மக்காவை நெருங்கி வந்து பார்த்தா தான் தெரியுது நமக்கு கிடைச்ச தகவல் தவறான தகவல் அப்படின்னு அதனால வந்தவங்களில் பலர் மீண்டும் திரும்ப போக ஒரு சிலர் ஊருக்கு வந்துடுறாங்க நபியவர்கள் நபியாக அனுப்ப நூறு நபர்கள் மக்காவிலிருந்து கிளம்பிக்கு போயிருந்தாங்க இது ஒரு நீண்ட வரலாறு இப்படியே இந்த வரலாறு தொடர்கிறது ஆறாவது ஆண்டு நபியினுடைய அந்த தீன் பணியிலே ஆறாவது ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டு நெருக்கடி நாளுக்கு நாள் கூடுகிறது ஒரு தருணத்திலே ஆறாவது ஆண்டினுடைய மாசத்துல தான் ஆறாவது ஆண்டினுடைய மாசத்துல தான் நபியினுடைய சிறிய தகப்பனார் அதற்கு ஹம்சாரதியா அவங்க வந்து முஸ்லீமாக மாறுறாங்க நபியினுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாரதியு இவங்க முஸ்லீமாக மாறுறாங்க இவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் கடந்து போகிறவன் எந்த தேவையும் இல்லாமல் நபி அவர்களை கடுமையான வார்த்தைகள் கொண்டு பேசுகிறார் எந்த தேவையும் இல்லாமல் கடுமையான வார்த்தை கொண்டு பேசுகிறார் பேசிட்டு கீழே இருக்கிற ஒரு கல் எடுத்து நபியை அடிக்கிறார் நபியனுடைய தலையிலே காயம் பட்டு ரத்தம் வருகிறது நபி அவர்கள் எதுவும் பேசவில்லை அந்த சபா மலைக்கு அருகாமையிலே ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் இதை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் இதை பார்த்து கொண்டே இருந்து நபி அவர்கள் எதுவும் பேசாமல் கிளம்பி விட்டார்கள் அபூஜகள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பைத்துல்லா காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் அவங்களுடைய செட்டுகள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிறது கையில் இவரும் போய் உட்காந்து பழமை பேசிட்டு இருக்கிறார் இந்த தகவலை பார்த்த அந்த பெண்மணி நேரடியாக போய் ஹம்சார் அலிஎல்லாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை உன்னுடைய சகோதரனின் மகனை அபூஜகள் இவ்வளவு கேவலமாக நடத்திவிட்டார் தரக்குறைவாக நடத்தி விட்டார் என்று அவர் கண்ட தகவலை சொன்னவுடனே ஹம்சார் அலிஎல்லாகோராகவும் அறியப்பட்ட வீரர் பெரும் வீரர் அதிலும் குறிப்பாக ராமி என்று சொல்லுவார்கள் அம்பை பதிலே கட்டிக்காரன் குறிப்பார்த்து அம்பைதான் மக்களிலேயே அறியப்படுகின்ற பெரும் வீரர் அவர் கேட்ட உடனே தகவல் கேட்ட உடனே தன்னுடைய அம்ப தூக்கிட்டு வந்து அந்த அவர்கள் இருந்த கண்ணியத்திற்குரிய இடத்தை எல்லாம் மீறி போய் சட்டையை அபுஜக கடுமையை அடிக்கப் போயிடிறார் தாக்க போயிடுறார் சொல்லுகிறார் இப்போது தெரிந்து கொள் என்னுடைய சகோதரனின் மகன் அவருடைய மதத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன் முகமது மார்க்கத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன் அவரை எப்படி இப்படி நடத்தலாம்னு கடுமையா உடனே அபுஜகம் மறைவிற்கு திரண்டு விட்டனம் பண்ணி நிறுத்தப்படுது இப்போது தான் இஸ்லாமுக்கு வர்றாங்க ஆறாவது வருடம் மாதம் முடிவு தர்மத்தில் இஸ்லாத்துக்கு வந்து மூணாவது நாள் மூணு மூணு நாள் தான் மூணாவது நாள் முகமது நபியை கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு அமர் அதுக்கு மேலாச்சு ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தவங்க இவ்வளவு நாளா தகவல் மறைந்திருக்கு அவங்க பேருமா பின் துப்பாப் தன்னுடைய சகோதரிய மதம் விட்டார் இஸ்லாத்திற்கு போகிவிட்டார் என்ற தகவலை தெரிந்து சகோதரியை தாக்குறதுக்காக வந்த இடத்துல அல்லாஹ் கொடுத்த மரமாற்றம் சகோதரியை காரணமாக வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு வந்தாங்களோ அன்றைய இரவுல தான் நபி துவா செஞ்சாங்க அல்லாகுவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உனக்கு விருப்பமான இருவர்களில் ஒருவரை கொண்டு நீ பலப்படுத்து ஜம விரோதிகள் கடும் விரோதிகள் தூதர் பேரை வரிசைப்படுத்தும் போது மொத உமர் ஹத்தாவை வச்சதுனால அங்கேயே எழுதிக்கிட்டான் ஃபர்ஸ்ட் பேர் ஹசரத் உமர் அதி அல்லா பேர் கபூல் ஆகி போச்சு மறுநாள்ல அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க இஸ்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தது ஆறாவது வருடம் மாதம் ஹம்சார் அலி அல்லா இஸ்லாத்துக்கு வந்த மூணாவது நாள் இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் மக்களில் ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் முஸ்லீம்களின் நிலை மாறவில்லை கடுமையான துன்புறுத்தல் குறிப்பாக அடிமையாக இருக்கிறவர்கள் எந்த அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்களோ அவர்கள் என்ன ஒப்பந்தம் எல்லாரும் செட்டா சேர்ந்து முகம்மது நபியினுடைய குடும்பம் பனு ஹாசிம் என்று சொல்லுவது பனு ஹாஷிம் இன்னொரு கிளை குடும்பம் பனு முத்தலிம் இந்த ரெண்டு பேரும் முகமது எந்த விதமான இடரும் வராமல் எனவே குடும்பத்தையும் எடுத்த ஏழு முடிவுகள் யாரும் அந்த குடும்பத்தில் எந்த நிகாகும் பண்ண கூடாது அவங்கள்டல் வாங்கலும் செய்ய கூடாது அவங்களுடைய வீட்டுக்கு கூட யாரும் போக கூடாது அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை உறவு கூட வச்சுக்கூடாது ஏன் தலைப்பின் எந்த கொடுக்கல் வாங்கலும் போக்குடியோடு பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறது வருடம் மாதம் நடந்தது ஒப்பந்தத்தை எழுதியவர் யார் மண் ஐக்கிரிமா அப்படிங்கிறவர் எழுதினார் மண்சூர் பெயர் பெற்றவர் எழுதினார் வரலாற்று ஆசிரியர்கள் வேறொரு பெயர் சொல்றாங்க தீர்மானங்களும் இந்த ஒப்பந்தம் ஒரு அணி சொல்ல போனாலும் உணவுக்காக உண்பதற்காக கிடைக்கிற வியாபாரத்திற்கு வருகிற எல்லா சரக்கையும் முந்திக் கொண்டு போய் காலியாக்கூடாது கேள்விப்பட்டிருப்போம் இந்த ரெண்டு குடும்பமும் பக்காவுக்கு வெளியில் இருந்த ஒரு ஓடை பகுதியிலே ஒதுக்கப்படுகிறது சுமார் மூன்றாண்டு காரங்கள் எதிரி அதாவது நபியாக அனுப்பப்பட்ட ஏழாவது வருடம் மாதம் ஒப்பந்த வருடம் மாதம் இந்த ஒப்பந்தது பத்து வரை மூணு வருட காலங்கள் மூணு வருட காலங்கள் உண்பதற்கு உணவில்லை அருந்துவதற்கு நீர் இல்லை உடுத்துவதற்கு சரியான உடை இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு கருத்து சொல்லுவார்கள் அன்னை பாத்திமான் அவர்கள் வஃாத் போது மவுத்தாகும் போது அவங்களுக்கு வரிசைப்படுகிற வரலாற்று ஆசிரியர்கள் நீண்ட நாளாக அவர்களுடைய உடலிலே சில நோய் இருந்தது அதற்கு காரணம் இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட மூன்றாண்டு காலங்களிலே இளமை பருவத்திலே சரியான உணவு இல்லாமல் மரப்பட்டைகளையும் மட்டும்பதால் ஏற்பட்டி நாயக ஆரோக்கியத்திற்கு குந்தகம் நிறைவித்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளேயே நாட்டம் என்றாலும் காரணம் சொல்வது வரலாற்று காரணம் மூணு வருஷ காலம் இந்த காலத்திலேயே கூட நபியின் மீதும் நபியினுடைய குடும்பத்தின் மீதும் நிறைய மரியாதை உள்ளவங்க தெரியாம ஊருக்கு ஒழிஞ்சு ஊருக்கு ஒழிஞ்சு உணவு தானியங்களை தெரியாம கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க நபியனுடைய குடும்பத்திற்கும் நபிக்கும் அனுப்பட்டு பத்து வரை இப்படி உருண்டு பத்தாவது வருடம் மாதம் இந்த ஒப்பந்தம் கிளிக்கப்படுகிறது ஒப்பந்தம் முறிக்கப்படுகிறது அவங்க ஊருக்குள்ள வர்றாங்க பத்தாவது வருஷம் ஊருக்குள்ள வந்த உடனே நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது வருடத்திற்கு பெயர் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது வருடம் என்பது இந்த பத்தாவது வருடம் தான் வருஷம் என்ன வந்து அவர்கள் அங்கிருந்து வெளிவந்தாங்க வந்து கொஞ்ச நாளிலேயே கொஞ்ச நாளிலேயே அதாவது ரஜபுடைய மாதம் என்று சொல்லுகிறார்கள் ரஜபுடைய மாசத்துல மொஹர் மாசம் வெளியில வர்றாங்க ஆறு மாசம் கழிச்சுடைய மாதத்துல அண்ணல் நபிக்கு இவ்வளவு காலமும் பெருத்த பக்க இருந்த சமூக பிரமுகர் நபியினுடைய பெரிய தந்தை அபு தாலிம் ஆகிறார் அபு தாலிம் மவுத்தாகிறார் அபு தாலிபுடைய மவுத்து கூட நபியினால் ஜீரணிக்க முடியாத மௌத்து கடைசி வரை நபிக்கு எல்லா இடத்திலும் பக்க இருந்தார் தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு இந்த இடைப்பட்ட பத்து ஆண்டு காலங்களிலே மக்கத்து பிரமுகர்கள் பல தடவை வந்து அவங்கள்டுடைய மகனை பற்றி பஞ்சாயத்து பேசியிருக்காங்க எல்லா சந்திப்பிலையும் முழுக்க முழுக்க சமூகத்தையே பகைத்து தன்னுடைய மகனுக்கு பக்கபலமா இருந்த அபு கடைசி வரை இஸ்லாத்தை ஏத்துக்கிறவ இல்லை கடைசி வரை உறுதுணையாக இருந்தார்களே தவிர மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள் அருகாமையிலே உட்கார்ந்து அல்லாட்ட உங்களுக்காக மன்றாடுறேன் நேரத்திலே தன் சகோதரனின் மகன் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டார் மௌத்துக்கு பயந்துட்டாரு அப்படின்னு என்னுடைய சமூகம் என்னை தூஷணிக்கும் என்னை குறைத்து மதிக்கும் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் காப்பாத்துவிராக நான் களிமாவை சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு நான் வந்துடும் என்னை பின்னால் இகழ்வார்கள் அப்படிங்கிற பயப்பட்டு எனக்கு இல்லைன்னா நீ சொல்ற களிமாவ சொல்லி உன்னுடைய கண்ணை நான் குளிரச் செய்து விடுவேன் நான் உடனே ரூபாய் வாக்குமூலம் கொடுத்துட்டே போயிட்டார் தன் பெரிய தந்தையை இழந்தது ஒண்ணு நபி சொல்லுவாங்க என்னுடைய பெரிய தகப்பனார் இருக்கும் வரை மாசாலி என்னுடைய பெரிய தகப்பனார் மௌத்தாகிற வரைக்கும் என் விஷயத்துல இந்த குறைசுகள் மக்கத்து மக்கள் கோழைகளாகத்தான் இருந்தார் பேசுவாங்க கூட்டமிட்டு பேசுவாங்க நேரடியா மோதிர துணிவு வராது என் விஷயத்துல பெரும் தடையாகவும் அலனாகவும் இருந்தது என்னுடைய பெரிய தகப்பனார் பெரிய தகப்பனார் மௌத்தா போனதுக்கு அப்புறம் தான் சாதாரணமா துணிவு அந்த குறை குறைசுகளுக்கு வந்துச்சு இரண்டாவது பெரிய கபல இவ்வளவு உற்ற உதவியாக இருந்த தன்னுடைய பெரிய தகப்பலார் கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு நபி அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க சொன்னாங்க பெரிய தகப்பனாருக்காக அல்லாஹுடன் நான் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பேன் என் பெரிய தகப்பனாரை மன்னித்ததாக அறிவிக்க வேண்டும் அல்லது என்ன பாவ மன்னிப்பு தேடாதீங்கன்னு தடுக்கணும் ரெண்டுல ஒன்று வரணும் தடை வரணும் அல்லது மன்னித்ததா அறிவிப்பு வரணும் நபிமார்களுக்கோ நபியை கொண்டு ஈமான் கொண்ட முக்மீன்களுக்கோ தன்னுடைய தான் என்று தெரிந்த பின்னரும் பாவ மன்னிப்பு கேட்கறது அல்லாட்ட தௌபா கேட்கறது நல்லதா இல்லைன்டா ஒரு நபிக்கு தகுதியான வேலையே எந்த நபிக்கும் தகுதியான வேலை இல்லை தன்னுடைய உறவினர் முஷிரிக்கு என்று தெரிஞ்ச பின்னாலையும் பாவமன்னிப்பு தேடுவேன்னு சொல் சொல்றது தப்பு தேடக் கூடாது நல்லா தடுத்துட்டான் தடுத்துட்டான் பாவ மன்னிப்பு தேடுகிற இவ்வளவு பெரிய முதல் இழப்பு நான் சொன்னேன் இவர்கள் வகாத்தானது நபி அவர்கள் நவியாக அறிவிக்கப்பட்ட பத்தாவது ஆண்டு ரஜபு மாதம் இன்னொரு வரலாற்று குறிப்பின்படி ரமதான் மாதம் ரெண்டு சொல் இருக்கிறது இவங்க மவுத்தாகி அடுத்து மூணே நாள் கழிச்சு அன்னை ஹதிஜான் ஆகிறதில்லான்னு வபாத்தான நபி எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த மனதோடு மனதாக ஒட்டி ஒன்றி நின்று தீனுடைய வேலைக்கு பெரும் பக்கபலமாக இருந்த அண்ணலாருடைய மனைவி அன்னை ஹதிஜா ரெல்லாம் நபிக்கு இரண்டாவது பேரிழப்பு அன்னை ஹதிஜான் ஞாபகத்தை நெனப்ப நபி மவுத்து வரைக்கும் மறக்கல நபியனுடைய மௌத்து வரைக்கும் இன்ன பிற மனைவிகளின் வீட்டில் செய்யப்படுற எந்த நல்ல பொருளாக இருந்தாலும் தோழியருக்கு முதல்ல கொடுத்து அனுப்புவாங்க தோழிக்கு கொடுத்து அனுப்புவாங்க முதல்ல ஒரு ஹதீசர் சொல்லுவாங்க நபியினுடைய மனைவி மார்களிலேயே ஹதிஜாவின் மீது எனக்கு ஏற்பட்ட பொறாளையை போன்று யாரின் ஏற்பட்டதில்லை நபி தன்னுடைய கடைசி வரை தன்னுடைய முடிவு வரை கதிஜாவை நினைத்து கொண்டே இருப்பார்கள் கதிஜா நாயகியனுடைய சக்கராத்துடைய ஹால்ல வந்தாங்க கையை பிடிச்சு கொடுத்து சொன்னாங்க கதிஜா நீ போய் சொர்க்கத்தில் உன்னுடைய சக்காலத்திகளை நீ சந்தித்தால் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லின சக்காலத்தில தமிழ்ல புரியுது இல்லையா நபிக்கு உள்ள வேறு வேறு மனைவிகள் நபி அவர்கள் கதிஜா நாயகியை திருமணம் பண்ணி கதிஜா நாயகி மௌத்தாகிறது வரைக்கும் வேறு கல்யாணமே பண்ணிக்கிறல நபியனுடைய முதல் கல்யாணமே ஹதிஜான் கேட்டாங்க யார சூழல்ல உங்களுக்கு என்னல்லாத வேறு திருமணம் நடந்திருக்கிறதா நபி சொன்னாங்க அல்லா எனக்கு சொர்க்கத்துல மரியத்தையும் மனைவி ஆசியாவையும் திருமணம் செய்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்தில் நடந்திருமம் எனக்கு மரிய இருக்கிறப்புகளிலேயே பெண் நாலு ஒட்டுமொத்த பெண்ணினுடைய பார்வையிலே உயர்ந்த பெண் நாலு பெண் முதலாவது மூணாவது மரியமலை ஈசான்பியனுடைய தாய் மரியமையும் ஆசியாவையும் சொர்க்கலாம் சொல்லு சொல்லிவிட்டாங்க துன்யாவிலேயே வாழ்கின்ற காலத்திலேயே குறிப்பிட்ட சில சகாபாக்களுக்கு ஜிரல் மூலமாக அல்லாஹு பறக்கத்தான் அந்த பெண்மணி பத்தாவது ஆண்டுதான் அபி அவர்களுக்கு இரண்டு இழப்பு நெஞ்சம் தாங்க முடியா பேரிழப்பு உறவுகளை இழந்த இழப்பு ஒண்ணு தீனுக்கு சுத்தி வளர்ச்சி நல்ல பாதுகாப்பா இருந்த செவ்வையான ஒரு அறம் பாதுகாப்பு தகர்ந்து போச்சு இப்போது துன்மார்க்கர்களுக்கு இஸ்லாமிய எதிரிகளுக்கு நல்ல வழி விழுந்துருச்சு இடை விழுந்துருச்சு நபி அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்போதுதான் அன்னை ஹதிஜா நாயகனுடைய வபாத்து மௌத்து பத்தாவது ஆண்டு ரமதான் மாதம் நடக்கிறது ரமதான் மாதத்துக்கு அடுத்த ஷவால் மாதம் நபி அடுத்த திருமணம் அன்னை சவுதா பின் துசம் ஆர் மனைவியாக ஒரே நேரத்தில் பல திருமணங்கள் செய்து கொள்வது என்பது எந்த தடையும் இல்லை நடைமுறையில் இருந்த சாதாரண பழக்கம் ஆனாலும் அண்ணல் நபி செஞ்சுக்கல ஆனாலும் செஞ்சுக்கல மக்காவ சு அறு மலை பகுதி ஒரு மலைப்பகுதி அந்த ஊர் எப்படி அங்கே வந்தது என்பதற்கு வரலாற்று காரணங்கள் இப்போது நாம் போறாங்க போறாங்க என்ன அந்த ஏற்றுக்கொண்டால் தாயல இருக்கிறவங்க இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டால் நமக்கு இந்த மக்களிடமிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக அமையும் மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு கருதி மார்க்கத்தினுடைய நன்மை கருதி பொருட்படுத்தாமக்காவிலிருந்து அறுபது மைல் தொலைவு கூட யார கூட்டு போறாங்க வளர்ப்பு மகனாக இருந்திசா ரசியெல்லாம் கூட வர்றாங்க தாயிஃபுக்கு போயாச்சு அங்க போய் தாயிஃபுனுடைய முக்கியத்தர்கள் என்று அறியப்பட்ட மூணு நபரை முதல் நாள் சந்திக்கிறாங்க மூணு நபர்களும் நீளமான வரலாறு நான் சுருக்கி சொல்லுகிறேன் நபி அவர்களை வார்த்தையால் எவ்வளவு நோவினைப்படுத்த முடியுமோ அவ்வளவு நோவினை எதிர்பார்ப்பு நடக்கவில்லை தாய்ஃல பத்து நாள் தங்கி இருந்தாங்க அறியப்பட்ட தாய்ல உள்ள எல்லா முக்கியத்தர்களையும் சந்திச்சாங்க யாருமே ஏற்கிறது மட்டுமல்ல அரபியர்கள் அந்த காலத்தில் இருந்த மக்கள் விருந்தினர்களோடு உறவினர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான நாகரிகத்தை கூட அவர்கள் பேரவில்லை கடைசியில் பத்தாவது நாள் ஊரில் இருக்கிற அந்த அடிமைகளையும் சில புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அல்லது சொல்லுகின்ற வேலையை செய்கிற எடுபடிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களையும் ஏவி விட்டு நபியை ஒரு கிருக்கனை போல நடத்தினார்கள் பின்னால முன்னால ஓடவிட்டு பின்னால கல்லால் அடிக்கிறது வார்த்தைகளால் திட்டுறது பின்னால கூச்சல் போட்டுக்கிட்டே வருவாங்களா இல்லையா ஒரு கேணக்கு இருக்க பார்த்தா அந்த மாதிரி நபியை நடத்தினா நபியினுடைய நபியினுடைய கல்லால் அடிச்சாங்க நபியினுடைய கால் பகுதியிலே ஒரு கல் நல்லா புடிச்சிருச்சு நபியினுடைய இரண்டு செருப்புகளும் ரத்தத்தால் நடைந்து போயின கூட இருக்கிற ஜுண ஹாரிதா அதையெல்லாம் அவனுக்கு தாங்க முடியல நபிக்கு பின்னால் வந்து முடிந்தவரை தடுத்து தடுத்து பார்க்கிறார்கள் இரு மூன்று கல்விகள் இரு மூன்று கற்கள் ஜெய்து குண ஹாரிதாவுடைய தலையிலே பிடித்து தலை காயம்பட்டு ரத்தம் படுகிறது பின்னால் இருக்கிற முதுகு துணியெல்லாம் நனைந்து விட்டது முடிந்தவரை தன்னை நபியை தற்காக்குகிறார்கள் நபி அவர்கள் வேக ஊரை விட்டு வெளியேறி தாய்ப்புக்கு வெளியில சுமார் மூணு மைல் தொலை இருக்கிற ஒரு திராட்சை தோட்டம் மர நிழலுக்கு பக்கத்தில் நபி உட்காடுறாங்க உட்கார்ந்து ஒரு துவா ஓகுறாங்க அரபி தெரிந்தவர்களுக்கு அந்த துவாவினுடைய அடர்த்தி பொருள் சுவை நமக்கு புரியும் நபியினுடைய நெஞ்சத்திலே சுரந்து தேங்கி கிடந்த கவலையை சோகத்தை எதிர்பார்ப்பு பொய்த்து போனதை அல்லாருடைய தூதர் வார்த்தையாக வடித்தடுக்கிறார்கள் ஏற்கவில்லை அவர்களுடைய தவறில்லை என்பதை போல என்னுடைய பலவீனத்தை என்னுடைய தந்திர குறைவை இந்த மக்களுடைய பார்வையிலே மரியாதை இல்லாமல் சாதாரணமாக நான் இருப்பதை எனது பலவீனமாக நான் முறையிடுகிறேன் கூட இலாமன் தக்கிலு யாரிடம் என்னை சாட்டுகிறாய் என்னை விரோதித்துக் கொள்ளும் விரோதியிடமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தான் என்று நீ என்னை கோபிக்கவில்லை என்றால் அந்த மக்களின் மீது எனக்கெந்த கோபமும் இல்லை என்னிடம் இப்படி அவர்கள் நடந்து கொண்டது கண்ணிய குறைவாக நடந்தது என்னுடைய பல குறைவு என்னுடைய தந்திர குறைவு நீ என்னையா அந்த மக்களை நபி அவர்கள் உருக்கமாக இந்த துவாவை ஓதி முடித்து அழுது அமர்ந்தார் துவா ஓதி அழுது அமர்ந்த உடனே நபியினுடைய இந்த கோலத்தை பார்த்த அந்த தோட்டத்தினுடைய இரண்டு எதமான உண்மையில் நபியினுடைய பரம விரோதிகள் ரெண்டு மக்கள் பொதுபாவும் ஷைபாவும் அவங்கதான் இந்த திராட்சை தோட்டத்தின் எதமானர்கள் நபி அவங்களுக்கு தெரியும் நபி அவங்களை கவனிக்கல நபி இருக்கிற இந்த இருப்பை பார்த்து அவங்களே மனமிறங்கி தன்னுடைய அடிமை அத்தாசை கூப்பிட்டு அவருக்கு நல்ல திராட்சை கொத்து உன்னை புரிஞ்சு கொடுங்க கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிறார் சொன்ன உடனே அத்தாஸ் வெளியூர் வந்திருப்பவர் யார் என்று அத்தாசுக்கு தெரியாது ஒரு திராட்சை கொத்தை கொண்டு வந்து அன்னலாரிடம் பெறுகிறார் நபி அவர்கள் இரண்டு காலமேந்தி திராட்சை கொத்தை வாங்குகிறார்கள் ஒரு திராட்சையை எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறார்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா இந்த இந்த காதலைலா சொல்லும்ழக்கம் கிடையாது நீங்கள் யார் என்று அவர் கேட்கிறார் ஏனென்றால் அவர் கிரித்தவர் வேதம் தெரி இந்த மக்கள் சொல்றீங்கள ஊரை சேர்ந்தவர் என்றார் சொன்னாங்க நபி அவர்கள் கேட்டு சொன்னா ரொம்ப உயர்ந்த மனிதர் சொல்லப்பட்டே மீன் வயிற்றிலே இருந்த அவங்களுடைய சொந்த ஊர் நைனவா அந்த ஊருக்காரர் நபி சொன்னாங்க மின் கரியத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர் வாழ்ந்த ஊராட்சே அப்படின்னா உடனே அவர் திரும்ப கேட்டார் யூனுசை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் யூனு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு நபிதான் என்றார் உடனே அந்த மகிழ்வு தாங்கல் அவர் கிரித்தவர் நபியினுடைய இரண்டு கரண்களையும் பற்றினார் நபியினுடைய நெத்தியிலே முத்தமிட்டார் நபியினுடைய கையிலே முத்தமிட்டார் பாதத்திலும் நடந்ததை பார்த்து கொண்டிருந்த இரு அடிமைகள் இரண்டு துன்மார்க்கர்கள் பேசிக்கொண்டார்கள் நம்முடைய அடிமையை கெடுத்து விட்டார் அவர் அவரும் மாறிவிட்டார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நபி தாயிஃபுக்கு மேற்கொண்ட பயணத்தில் கிடைத்த ஒரே இப்போதைக்கு அத்தாஸ்தான் அத்தாசை சந்தித்து விட்டு நபி அமர்ந்திருக்கும் போதே வானவர் ஜிபரையில் வந்து நாம் கேட்ட வரலாறு தான் அல்லாஹின் திருத்தூதரே தாய் உடைய ரெண்டு பகுதியில இருக்கிற இரண்டு மலைகளுக்கு சொந்தமான மலக்குகள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் விரும்பினால் புகாரியிலே வந்திருக்கிற ஹதீஸ் நீங்கள் விரும்பினால் இவங்களை அப்படியே நச்சரலாம்னு கேட்டார் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உயர்ந்த குணத்தை அங்கேயும் பதிவு செய்தார்கள் இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுடைய பாரம்பரியம் இஸ்லாத்திலே வளரும் இவங்களை அவசரப்பட்டு தண்டிச்சிர நபி அவர்கள் கிளம்பி வந்தாங்க வர்ற வழியில ஒரு இடத்துல சில நாட்கள் நபி தங்கி இருந்தாங்க வர்ற வழியில ஒரு இடத்துல அந்த இடத்துல சில நாட்கள் தங்கி இருந்த நபி அவர்கள் அதிகாலையிலே பொர் ஓதியதை அல்லாஹ் பொர்ஆனிலே சொல்லுகிறார் ஓதியதை வழியிலே கடந்து சென்ற சில ஜன்கள்துவர்களாக சென்று ஒருமுறை நபியனுடைய வார்த்தையை கேட்டதிலே பெரும் மாற்றம் ஏற்பட்டு போனதாக அல்லாஹ் சொல்லுகிறார் அபி அவர்கள் அங்கிருந்து இது நபி அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பட்டம் தரப்பட்ட பத்தாவது ஆண்டு வரலாற்றி இதற்கு பெயரே துக்கத்தின் இதனை மூன்றாவது ஆண்டு நடந்த உலக போரிலே முஸ்லிம்களுக்கு பெருத்ததொரு இழப்பு ஏற்பட்டது நபி அவர்களுக்கும் பெரியதொரு இழப்பு ஏற்பட்டது குடும்பத்தாலும் நபியவர்களே நேரடியாக தாக்கப்பட்டார்கள் நபி அவர்களே நேரடியாக தாக்கப்பட்டார் ஒரு தருணத்திலே மனம் வருத்தப்பட்டீங்க இதைவிடவும் மனம் வருத்தப்பட்ட ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா நாளை விட ரொம்ப கஷ்டமான வேறொரு நாள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கா இந்த நான் உகது போர்க்களத்தில் கடுமையான சந்த கண்ணியத்தை நவியவர்களுடைய கீர்த்தையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் ஊரில் இருக்கிற கேணையன் பித்துப்புலிகளை ஏவிவிட்டு கல்லால் ஏதோ ஒரு கேணக்கிற்கெ நடத்துறது மாதிரி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய அருளின் வடிவாக உருவாக பூமியிலே நடமாடும் அன்னாரை நடத்தினார் அல்லாஹுடைய தூதரின் வாழ்வினிலே அல்லாஹின் தூதரின் நடைமுறையிலே முக்மீன்களுக்கு எல்லா விதத்திலும் படிப்பினை இருக்கிறது என்பதிலே இதுவும் முக்கியமான படிப்பனை நாம் நம்முடைய உறவுகளோ நம்முடைய நட்புகளோ மீன்களோ சில நேரங்களில் நியாயம் இல்லாமல் நபை கோபப்படுத்தி விட்டார் நியாயம் அல்லாவுடைய பெருமக்களே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது ஆண்டிலே அடைந்த சோகம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை மிக கடுமையான சோதனை பத்தாவது ஆண்டோடு இஸ்லாத்திற்கும் நபி அவர்களுக்கும் இருந்த துன்பம் தளர ஆரம்பிக்கிறது இன்பம் இஸ்லாமிய வளர்ச்சி தொடர ஆரம்பிக்கிறது அல்லாஹ் அபுலாரமின் மார்க்கத்தை முழுமையாக புரிந்து அறிந்து செயல்படுகிற உயர்ந்த நிலையை நமக்கு தருவானாகும் அல்லாஹுடைய அருளுக்கும் அல்லாஹுடைய ரஹமத்திற்கும் உரிய நன்மக்களாக அல்லாஹ் நமையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூக மக்களையும் ஆக்கி வருவானாகும்